بسم الله الرحمن الرحيم أبو در غفاري رضي الله عنه إسلاة تلودل حضرت أبو در الغفاري رضي الله عنه أورغل پربلا صحابي پرقالتل أورغل پرم توروياهوام مارك پیر رنگرگل ورو راهوام تقلندارگل أبو در رضي الله عنه أورغل پررال أڑيا مڈيا دالبو மார்க் கல்வியை பெற்று அதனை பாதுகாத்து வந்தார்கள் என்பதாக அவர்களின் கல்வி சிறப்பை பற்றி ஹசரத் அலி ரதியாஹு அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்த செய்தியை முதலில் அவர்கள் கேள்விப்பட்டதும் என்னிடம் வகி வருகிறது வானத்திலிருந்து செய்திகள் வருகின்றன என்று சொல்லி கொண்டிருக்கின்ற மனிதரையும் அவருடைய நிலைகளையும் நன்கு தெரிந்து அவர் கூறுகின்ற வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு அங்குள்ள நிலைமைகளை பரிசீலித்து வர வேண்டுமென தமது சகோதரரை மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள் அவர் மக்காவிற்கு வந்து நிலமையை தெரிந்து கொண்ட தமது சகோதரரிடம் சென்று நான் அவர்களை நல்ல பலக்க வழக்கங்கள் உடையவர்களாகவும் உயர்ந்த பண்புகளை போதிப்பவர்களாகவும் இருக்க கண்டேன் மேலும் கவிதையும் அல்லாத குறிகாரர்களுடைய சொற்களை போன்றும் ஒரு வாசகத்தை அவர்கள் கூற என்று அவர் கூறினார் ஆனால் அபுதர் ரதி அல்லாஹூன் அவருடைய பேச்சில் திருப்தி ஏற்படவில்லை எனவே பயணத்திற்குரிய பொருட்களை தயார் செய்து கொண்டு தாமே மக்கா நகர் வந்து நேராக மசிதில் ஹராமுக்கு சென்றார்கள் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாரென்று அவர்களுக்கு தெரியாது பிறரிடம் கேட்பதும் நல்லதென் நல்லதன்று என்று எனவே அன்று மாலை நேரம் வரை அவ்விடத்திலேயே இருந்து வந்தார்கள் மாலை நேரத்தில் அங்கு வந்த ஹசரத் அலி ரதியல்லாஹ் ஒன்பவர்கள் அபூதர் ரதியல்லாஹ்ஹவர்களைக் கண்டு அவர் ஒரு வெளியூர் பிரயாணி என்பதை அறிந்து தங்களின் வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்தளித்தார்கள் பிரயாணிகள் ஆதரவற்றோர்கள் ஏழைகள் ஆகியோரை கண்டால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பது அந்த புண்ணியவான்களின் இயற்கை பண்புகளாக இருந்து வந்தன அவ்வாறே அபூத ரதி அல்லாஹ் உன்கவர்களை அழைத்து வந்து விருந்தளித்து தங்க வைத்த அலி ரதி அல்லாஹ் உன்கவர்கள் அவர்களை பற்றி தாங்கள் யார் எங்கு வந்தீர்கள் என்று ஏதும் விசாரித்து விசாரிப்பதையும் அவசியமென கருதவில்லை அவ்வாறே அபூத ரதியல்லாஹ் உன்கவர்களும் தங்களை பற்றி எதுவும் கூறவில்லை காலையில் எழுந்ததும் அபூத ரதியாஹ் உன்கவர்கள் மீண்டும் மசிதுல் ஹராமுக்கு வந்து விட்டார்கள் அன்று முழுவதும் அங்கேயே கழித்தார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு விபரம் எதுவும் தெரியவில்லை பிறரிடம் விசாரிக்கவும் இல்லை ஏனெனில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் பகைமை கொண்டவர்களின் சம்பவங்கள் பிரபலமாக இருந்து வந்தன நபி அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் பலவிதமான தொல்லைகள் கொடுக்கப்பட்டு வந்த சம்பவங்களும் அவர்களுக்கு தெரிந்திருந்தன எனவே சரியான தகவல் கிடைக்காது என்பதுடன் சந்தேகத்தினால் தேவையில்லாத துன்பங்களுக்கும் தான் இலக்காக நேரிடும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்து வந்தது அன்று மாலையிலும் அங்கு வந்த அலிரதியல்லாஹ் உன்கவர்கள் அபுதர் ரதியல்லாஹ் உன்கவர்களை பார்த்து வெளியூர்காரர் வந்த நோக்கம் முடியவில்லை போலிருக்கிறது என்று எண்ணியவர்களாக இரண்டாம் நாளும் வீட்டுக்கு அழைத்து போய் உணவளித்து படுக்க வசதி செய்து கொடுத்தார்கள் எனினும் அன்றும் எதுவும் விசாரித்து கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படவில்லை மூன்றாம் நாளும் இதே நிலையில் இதே நிலை ஏற்பட்ட பொழுது ஹசரத் அலி ரதி அல்லாஹ் ஹோன்ஹவர்கள் அபுதர் தாங்கள் என்ன வேலையாக வந்தீர்கள் நோக்கம் என்ன என்று விசாரித்தார்கள் ஹசரத் அபுதர் ரதி அல்லாஹ் தாங்கள் நான் கேட்கின்ற விஷயத்தில் உண்மையே கூற வேண்டும் என்று அலி ரதியல்லா ஹோன்ஹவர்களிடம் வாக்குறுதி பெற்ற தாங்கள் வந்த நோக்கத்தை கூறினார்கள் அவர்களின் நோக்கத்தை தெரிந்த அலிரதி அல்லாஹூன்குபவர்கள் சந்தேகமின்றி அன்னார் அல்லாஹுவின் தூதர்தான் நான் நாளை காலையிலும் சமூகத்திற்கு செல்வேன் அப்பொழுது தாங்கள் என்னுடன் வாருங்கள் நான் உங்களை அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் எனினும் இங்கு அவர்களுக்கு எதிர்ப்பு பலமாக இருப்பதால் நீங்கள் என்னுடன் வரும்பொழுது பொழுது யாராவது வந்தால் நீங்கள் என்னுடன் வருவதை அவர்கள் சந்தேகப்படுவதாக தெரிந்தால் நான் சிறுநீர் கழிப்பது போல் வழியில் உட்கார்ந்து கொள்வேன் அல்லது என் காலணியை சரி செய்வது போல் அப்பொழுது நீங்கள் என்னுடன் நின்று கொள்ளாமல் நிராக போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அவ்வாறே மறுநாள் காலை அலி ரதியாஹூன்கோவர்களை பின்தொடர்ந்து சென்ற அபூதர் ரதியு அல்லாஹ் உன்கு அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இருப்பிடத்தை அடைந்தார்கள் நபி அவர்களுடன் பல விஷயங்களையும் பேசினார்கள் அப்பொழுதே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் அபூதர் ரதியல்லா ஹூன்கவர்களுக்கு எதிரிகளால் துன்பங்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி அவர்கள் உம்முடைய இஸ்லாத்தை இப்பொழுது பகிரங்கப்படுத்த வேண்டாம் எதுவும் பேசாமல் இப்பொழுது உம்முடைய கூட்டத்தாரிடம் போய்விடுவீராக நமக்கு வெற்றி ஏற்பட்ட நம்முடன் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் அப்பொழுது அலி ரதி அல்லாஹ் உன்கவர்கள் யார் ரசூல் அல்லாஹ் என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக ஏகத்துவத்தை அந்த ஈமான் இல்லாதவர்களின் மத்தியில் சப்தமிட்டு கூறிடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு மசிதுல் ஹராமுக்கு வந்து உரத்த தொனியில் அஷ்ஹது அல்லஹஇஹு அஷ்ஹது அண்ண முஹம்மது அர் ரசூல் லாஹ் என்று கூறினார்கள் பிறகு என்ன நிகழ்ந்திருக்கும் நாலா புறங்களிலிருந்தும் பாய்ந்து வந்த காஃபிர்கள் அபூதர் ரதி அல்லாஹ்ஹவர்களை இறந்துவிடும் அளவுக்கு அடித்து காயப்படுத்தி விட்டார்கள் அந்த நேரத்தில் அங்கு வந்த நபிசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹ்ஹவர்கள் அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை அபூதர் ரதி அல்லாஹ்ஹவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் மீது படுத்து இது என்ன அநியாயம் செய்கிறீர்கள் இம்மனிதர் இஃபாரி கூட்டத்தை சேர்ந்தவர் இக்கூட்டத்தினர் சிரியா நாட்டுக்கு செல்லும் வழியில் வசிக்கின்றனர் உங்களுடைய வாணிபமும் சிரியாவுடன் தொடர்புடையதாக இருக்கிறது இவர் இறந்துவிட்டால் சிரியா நாட்டுக்கு உங்களுடைய போக்குவரத்தும் தடைபட்டுவிடும் என்று அவர்களிடம் கூறினார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறிய இவ்வார்த்தையை கேட்டதும் அந்த காஃபிர்கள் சிந்தனையில் ஆழ்ந்தார்கள் சிரியா நாட்டின் தொடர்பினாலேயே நமது தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன அவ்வழி தடைபட்டு தங்களுக்கு பெருந்துன்பம் ஏற்பட்டுவிடும் என்று கருதி அவர்கள் அபூதர் உதி அல்லாஹ் உன்கவர்களை விட்டுவிட்டார்கள் மறுநாள் மறுபடியும் அபுதர் ருதி அல்லாஹ் உன்கவர்கள் ஹரம் ஷெரீஃபிற்கு வந்து அபிதமாகவே உரத்த குரலில் கலிமாவை கூறினார்கள் மீண்டும் அக்கலிமாவின் சப்தத்தை கேட்டதும் காபிர்கள் அதனை சகிக்க முடியாமல் அபூதர் உதி அல்லாஹ் மீது பாய்ந்து அவர்களை தாக்கினார்கள் ஹசரத் அப்பாஸ் ரதி அல்லாஹ் உன்கவர்கள் முதல் நாள் போலவே அங்கு வந்து அவர்களை தடுத்து உங்களுடைய வியாபார வழி அடைபட்டு போய்விடும் என்று எச்சரித்து அபூதர் ரதி அல்லாஹ் உன்ஹவர்களை காப்பாற்றினார்கள் தங்களுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று ரசூலுல்லாஹிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் கூறியிருந்தும் ஹசரத் அபுதர் ரதி அல்லாஹ் உன்கு அவர்கள் இவ்வாறு செய்தது சத்தியத்தை வழிபடுத்த வேண்டுமென்ற பேராவலினால் ஆகும் இந்த தீன் சத்தியமானதாக இருக்கும் பொழுது எவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை யாருக்கு பயந்துகொண்டு இதனை மறைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தூய எண்ணமாகும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று கூறியது அவர் துன்பங்களை அனுபவிக்க கூடாது என்ற அன்பினால் கூறியதாகும் அவ்வாறில்லையானால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யும் துணிவு சஹாபாக்களுக்கு ஏந்தது கிடையாது அதனைப் பற்றியுள்ள சில சம்பவங்கள் தனிப்பிரிவில் பின்னால் கூறப்படவிருக்கின்றன ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் கூட தீனை பின்ப பரப்புவதில் பலவிதமான துன்பங்களை சகித்துள்ளார்கள் எனவேதான் ஹசரத் அபுதர் ரோதி அல்லாஹூவர்கள் தங்களுக்கு நபியவர்கள் கூறியபடி செயல்படுவதற்கு பதிலாக தங்களின் இஸ்லாத்தை மறைத்து வைத்துக் பதிலாக நபியவர்களை பின்பற்றி பகிரங்கப்படுத்தி தொல்லைகளை ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறான தியாகத்தின் காரணமாகவே தீன் துனியாவுடைய எல்லா வகையான முன்னேற்றங்களும் கண்ணியத்திற்குரிய சகாபாக்களின் காலடியில் வந்து வீழ்ந்தன களங்கள் அனைத்தும் அவர்களின் பிடியில் சிக்கின அவர்களில் எவரேனும் ஒருவர் இக்களிமாவை ஒருமுறை கூறி இஸ்லாமிய கொடியின் கீழ் வந்துவிட்டால் உலகின் மிகப்பெரிய சக்தியும் அதை விட்டும் அவரை தடுத்திட முடியவில்லை அவர் அந்த தீனை பரப்புவதை விட்டும் எவ்வளோ பெரிய அநீதியும் துன்பமும் அவரை விலக்கிட முடியவில்லை